ஆக அகண்டாக அபிவிருத்தி அதிஷ்டானத்தை குறிக்கும் நான் சச்சிதானந்தன் நித்தியம் பூணன் என்ற பாவனை அகண்டம்னு போயிரு நான் கர்த்தா பக்தா சை பஞ்சகோசுன்னு சொன்னாலும் பரிசுன புத்தினு போயிருக்கேன் அது போக்குறதுக்கு அந்த புத்தி வரணும் அகண்டாக அபிவிருத்தி எவ்வளோ எவ்வளோ தீவிரம் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த இத மறைப்புன்னு போயிடுவோம் சஞ்சீதம் சஞ்சீதையில் ஆவரணமும்னு போயிருந்தான் அசத்தாபாதகாவணும் அவானாபாதக ஆகணும் சொல்வதுதான் பிரம்மபாவனை பிரம்மம் உண்டு என்பது பருவஜானத்தினால போயிடும் பிரம்மம் இல்லை விளங்கவில்லை இருந்தால் விளங்காதா என்று கேள்வி அதை அவானாபாதகாவணும் அபாலம் பண்ணால் விளக்கமின்மின்னு அர்த்தம் விளங்கவில்லை எங்க யாபாரம் இருக்கும் போகுது அப்படிங்கிறாங்க அப்போ அது எப்போ போகும் அக்காண்டானபுரம் நானும் நிச்சயம் வந்தால் தான் அது போக இல்லை போகிறேன் விஜயத்தின் பேர் அது ஒரு நாள் வந்துடுவேன் இந்த மாதிரி நிறையா படித்து சாதனை பண்ணி அந்த மனசில் வாசனை ஏற்றணும் ஏற்றினா தான் போகும் இப்போ வாசனை ஏற்றிருக்கோம் இல்லை நான் கரெக்டாக போக்குதா குடும்பத்தில் இந்த ஜாதிகார இந்த ஊருக்கார ஏற்றிருக்கோம் இதெல்லாம் போக்கணும் இல்லை அப்போ அது யாராலையும் போகும் இருட்டு போகணுன்னா வெளிச்சம் காட்டி தான் ஆகணும் அந்த வெளிச்சம் எப்படி இருக்கணும் அந்த இருட்டு தீவிரமாக போகக்கூடிய அளவுக்கு தீவிரமாக இருக்கணும் வெளிச்சம் ஒரு முடுகு வச்சுட்டோம்ன போயிடுமா இருக்காது அது அந்த இடத்துக்கு தான் இருக்கும் அவ்வளோதான் அவர் இரு காட்டிட்டார் பெரிய விளக்கு நல்ல அதான் சொல்றார் தொடக்க விழா விளக்கேற்றில் தொலைவர்கள் என்று ஒரு அந்த காரங்கோவில் ஆயிரம் நாள் இருந்தாலும் செந்தீபம் கண்டவுடன் தீர்வது போல் என்று ஒரு விளக்கு விளக்குன்னு மத நாள் வெய்யவர்கள் போய்விடுமோ தொடக்க விழா விளக்கேற்றில் தொலைவர்கள் என்று ஒரு ஆக இந்த விளக்கு அகண்டாகி பாவனை அகண்ட சச்சியானந்தான் சச்சிதானந்த நித்தியம் போரணன் அந்த பாவனையோட சம்ஸ்காரம் தான் அந்த மறைப்பை நீக்கும் மறைப்பை நீக்கும் போது அந்த அஞ்ஞானம் அஞ்ஞானத்தின் காரியம் தான் ரெண்டு ஆதாரமாக விழிக்க வெடி தோற்றம் அது நீக்கும் போது அஞ்ஞானம் போயிரு அஞ்ஞானம் போன அஞ்ஞானம் தான் சஞ்சீதத்துக்கு இருப்பிடம் மூன்று இருப்பிடம் செல்லப்படுறேன் சஞ்சிதத்துக்கு இருப்பிடம் அஞ்ஞானம் அதான் அதன் பிறகு இருப்பிடம் ஆசாமியம் பிரம்மச்சாதாத்மியம் ஆன்மன ஒற்றுமே வித்தியாசம் ஒரு சமயம் வரும் வரும் இப்படி மாறி மாறி வரும் புரியாம இருக்கிறதுனால நல்லது கேட்டதெல்லாம் செஞ்சு செஞ்சு சம்பாரிச்சு செஞ்சு சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு பிரிவினைகளை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கும் போது தான் அந்த சஞ்சிதம் போகணும் சஞ்சிதம் போச்சுன்னா விடுபட்டதுன்னு அர்த்தம் அதுக்கு மாதிரி விடுபட்ட எப்போது விடுபட்டதுதான் ஆத்மாவுக்கு செஞ்சது சம்பந்தமே கிடையாது அது மட்டும் இல்லை சம்பந்தம் இல்லை அதே போல கண்ணாடியில் பிரதிம இருக்கு பிம்பத்துக்கும் பிரதிபிம்பத்துக்கும் ஒற்றுமை உண்டு பாஷா மாநாடு கண்ணாடிக்கும் பிரதிமன்றத்துக்கும் சம்பந்தமே கிடையாது இப்ப என்ன சம்பந்தம் இருக்கு ஆசிரிய சம்பந்தம் அது இடமாக கொண்டு விளங்குறது அவ்வளவுதான் அது ஆசிரியமானது எப்படி இருந்தாலும் ஆபாசம் ஒன்றும் அது மேடு பள்ளமாக இருக்கலாம் புள்ளிகளாக இருக்கலாம் கடற்கரெல்லாம் இருக்கலாம் ஆனாலும் இதை தோற்றலாம் மேடு பள்ளமாக அந்த பிரதிம தோற்றம் கண் எப்படி வேற தெரியும் தெரியும்பி இருக்க கூடாதுன்னா ஆசிரியம் இடம் இடமா கொண்ட கண்ணாடிக்கும் போது அந்த கண்ணாடியிலேயே நான் மாத்தி அமைக்க அதிஷ்டத்தை மாற்ற முடியாது பிம்பத்தை மாற்ற முடியாது அப்ப அதை மாத்திட்டவன் சொன்னா நல்ல கண்ணிலையா இருந்தா பிம்பத்தினுடைய உருவம் எப்படி அப்படி நல்லா தெரியும் அதே போல இங்கே அயஷ்டான ஆசிரியர் ஆபாசம் அயஷ்டானம் குடசன் குடசரி எப்போ விடுபட்டவன் தான் அவருடைய பிரதிம்பம் ஆகிய ஆபாசம் விடுபட்டவன் தான் ஏதன பந்தம் வந்தது அந்த அஞ்ஞானத்தில பிரதிம்புக்கு அஞ்ஞானத்தினுடைய காரியமும் கர்த்தாபக்தன்மை மறைப்புத்தன்மை எல்லாம் வெளிப்படுது அப்போ நான் பந்தப்பட்டவன் பிரம்மம் இருந்தா விலங்கு பண்ணவா பிரம்மா அது ஏமாத்துறாங்க ஏமாறுது துக்கப்படுது அநா எடுக்கு அவுள்ளும் பந்து போல கலனார் அறையிலும்னக்கில்லாத மெயிலே பிறந்த அழுத்தி சொன்னார் அப்படி பந்துவன் வந்து கொண்டு போறார் அவரை விளையாட்டுக்குள்ள உணரணும் முத்தன் எப்ப ஈடுபட்டே வருமனும் கோஷமாவை வேற நாம் இருந்தோம் ஞானம் வரது நாம் அப்படிதான் இருந்தோம் சித்தித்தலாலும் பானமலா காலத்தும் பஞ்சகோஷம் பயண சஞ்சித கர்மம் தமை குறித்து பாணமதாம் நாம் அப்ப விளங்காத காலத்தும் விளங்கிய காலத்தும் நான் ஒரே மாதிரி தான் இருந்தோம் நிச்சயம் பண்ணும் போது இது வந்து கோளாறு அஞ்ஞானம் அஞ்ஞான காரியம் அந்த கணக்கு காரியம் தான் நிச்சயம் போது தமை குறித்து பானமதாம் நாம் கருத்து ஆகாதாலும் நான் எப்படி கருத்தாக முடியும் அஷ்டானம் கருத்தா இல்லை அப்ப நாம கருத்தா இல்ல அதனால பலவித சஞ்சிதம் சஞ்சீதம் செஞ்சதுல எத்தனையோ கர்மங்கள் அடங்கு இருக்கும கலப்பனா கோடி சேதம் ஒரு கோடி ஜென்மங்களுக்கு யாரா இருக்கா சஞ்சயத்துல அதனால இந்த ஜென்மத்தில நாம் செல்வந்தர் இருந்தாலும் அல்லது சன்னியாசம் இருந்தாலும் இது எப்பயும் அடிஜன்மக்கு தொடரும் சொல்ல முடியாது அடுத்த சஞ்சயத்தில் எப்படி இருக்கும் யாரு கண்டாங்க அப்போ அபியாசிகளுக்கு ரெண்டு ஜென்ம சொல்லப்பட்டிருக்க அவர்கள் அடிச்சதுனால உருவெடுக்கு அந்த ஞான வரைக்கும் ஏதுவான பரப்பு உண்டாக்குறார் வேறு கீழ்பரப்பு உண்டாகறதுல கீழ்பரப்பு ஜனபர்கள்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா அவர் அந்த மூட்சத்தன்மை இருந்தும் கூட திடம இல்லை அவருக்கு இல்ல அதனாலதான் மானல் ஆசைப்பட்டார் அவருக்கு மான் மேல ஆசைப்பட்டு மானாவே பிறந்தார் எதை தியானம் பண்ணும் அச்சானம் பண்ணும் மான தியானம் பண்ண என்ன பிறக்கணும் சரி இருக்கட்டும் அது மானா பிறக்கிறதுன்னு சொன்னா இது மான் மேல ஆசை வைக்காம இருக்கணும்னா இருக்கலாம் பிரார்த்தம் சூழ்ந்தது இருந்தாலும் கூட இது சூண்டுது இது வேண்டாம் விட்டுருவா அது மானா பிறக்க மனுஷனா பிறகு மூன்று மான் எடுத்து சிந்திக்கிறார் ஆஹா மகனாக நினைச்சதுனால மானா பிறந்தோம் எந்த விளையாடும் அந்த அதை அடையுமா பகவான் கேது சொல்றான் என்ன செய்ய அர்ஜுனா சிந்த அண்ணில இருக்கணும் மானில வரலாமா உடம்பாசுப்பட்ட உடம்புதான் வரும் மானாசப்பட்ட மானுதான் வரும் உடம்பு பருமா இல்ல அடிச்சுமே உடம்பே கிடைக்கும் மானிஜன் வராது வெளிப்போடு ஆசைக்கூடாது அப்ப இருந்தால்தான் அந்த அகண்டாக இருக்கு திடப்படும் திடப்பட்டா தான் செஞ்சது நாசம் பண்ணணும் நாசம் முத்தனாகலாம் எப்போது முத்தன்தான் இந்த நிச்சயம் வரணும் எப்போ முத்தனா இருக்கு ஏன் இது இடைக்காலத்துல பிடிச்சிக்கிட்டோம் பிடிச்சோம் விட்டுருவோம் விட வேண்டியதானே அந்த ஒரு நிச்சயம் வரணும் அதனாலதான் வருணம் கோஷமக்கு வேறாம் நாம் இருந்தோம் என்பது சித்தித்தலாலும் பாணவலா காலத்தும் பஞ்சகோஷம் பண்ணின சஞ்சித கண்ணின் தமை குறித்து நாம் விளக்கூடியுமா நாம் கருத்து ஆகாதாலும் கருத்து ஆக முடியுமாம் இல்லை பலவித நாம் முத்தனாமே அது சஞ்சித்தம் எத்தனை நேரத்தில் போட்டும் அது தத்துவ ஞானத்தி ஒரே பசிக்கிறது பஞ்சு பொதி மழை மாறி கொஞ்ச இருக்கட்டும் காஞ்சி இருந்தாலும் ஒரு தீக்குச்சி வைத்திருந்த அது போல பஞ்சினை உழுத்தி போல் பல ஜனித்தான் நமக்கு வேறாய் நான் தினம் இன்று நமக்கிளை அதே உருவாகி நான் அகர்த்தா வேண்டே நாடி உழந்த நேற்றினும் நண்பாயே ஆகாது சொல்ற ஞானம் உதித்து அதன் பின்பும் ஞானம் ஒன்றாறு அதன் பிறகு கூட கர்மம் செய்யும் நவையுறும் ஐங்கோஷங்கள் நமக்கு வேறாய் குற்றங்களே செய்யக்கூடிய இந்த கர்மங்கள் இருக்கின்றன இருக்கு இனமிலா நாம் நம்மளுக்கு எந்த குற்றமும் இல்லை தினமும் இருப்பதாலே போஞ்சு இருக்கிறோம் இன்று முதல் ஆகாமியங்களாக ஆகாமின்னா வாரவனு அர்த்தம் புண்ணியபாவங்களுடைய சேர்க்கை ஊனமதாம் பஞ்சவித கோஷம் செய்யும் ஒரு கர்ம பந்தம் நமக்கு இல்லை குற்றம் உருவாகிய சம்பாதிக்கிறோம் அகர்த்தா வென்றே நாடி கருதி நிச்சயித்து உழந்தெனில் அந்த கடனத்தின் கண்ணே தினமும் நன்வாகி நாள்தோறும் அபேசித்து விருப்பம் கொண்டு அபியசிக்க வேண்டும் ஆகவே ஆத்மா ஒட்டு புணர்ச்சி ஒட்டுமொணர்ச்சி எனமா வந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனால் பிரித்து பார்க்க தெரியறதில்லை நான் பெரியவன் அவரை தான் செய்யுது பெருசு ஆத்மாதான் அந்த பெரிய திறமை இங்கே சரீரத்தை வச்சு பேசுகிறோம் சரீரம் பரிச்சினமாக இருந்ததும் கூட நான் பெரியவண்ணே பேசணும் நான் துக்கிங்கிறோம் அது துக்கத்திறமை அந்தக்கான திறமையாக இருந்தாலும் கூட ஆத்மா சோடியமாக இருந்தாலும் அதில் ஏற்றி பார்க்குறோம் அன்னியான வித்தியாசம் நான் கர்மம் செய்கிறேன் கர்மத்தினால அனுபவிக்கிறவன் கிடையாது அப்படி இருக்கும்போது நான் கர்த்தா பக்தன் சம்பாதிக்கிறோம் ஆத்மா அகல சிஷாந்திரமாக இருக்கு ஏன்னா ஒரு அஞ்சடி ஆறு அடி இருக்கும் இவ்வளோ எத்தனை எடை இந்த ஊருக்காரன் ஜாதிக்காரன் இதான்னு சொல்கிறோம் அப்போ என்னாச்சு ஆத்மாவுடைய அகலத்தன்மை பரிசீலனத்தில் பார்க்குறோம் அதன் பிறகு கொஞ்சம் நிலம் வாங்கணும் சொத்து சேர்க்கணும் இப்போ பத்து மா அப்படியே வாங்கிட்டே இருக்கணும் நிறைய வேணும் பக்கத்துக்கு வீட்டுல அவ்வளவு சொந்தமாங்க கூட சேர்த்துக்கு வேண்டியிருந்தான் வந்தா பாப்போம் அவன் இழைச்சுவேன் நான் வளர்த்துவேன் சம்பாதிச்சுக்கலாம் என்று ஆத்மாவுடைய வியாபகத்தை புறத்தே பாக்குறேன் வீடு நமக்கு விலைக்கு வருது அது வாங்கிப்போமே இன்னைக்கு கொஞ்சம் விரிவு பண்றான் வியாபகம் வீரம் இருக்கு புறத்தே இருக்கு காரணம் நான் வியாபகம்ங்கிற பாவனை விரிவு செய் எவ்வளோ சொத்து இருக்கு இது பத்து வேணும் இன்னும் சேரு சேர்த்து சேர்த்து இருக்கத்தன்மையை அனாத்மாவில் சொல்றது நீ ஆகாமிய இல்லாதவன் அதனால அகர்தா என்று பார் அப்படி அகர்த்தா வென்றே நாடி உழந்தனில் தினமும் நம்புவாயே இதை நிச்சயம் பண்ணுவாயாக அப்ப உனக்கு ஆகாவி பற்றாத பெருமிளவும் வருகின்ற சுகதுக்கத்தை ராகவே புடன் புசிக்கும் ஈனம் அந்நியமாயிருப்பதாலே பிராவு சுக துக்கம் அவை புசிக்கின்றோ நாய் மேவாமை யானும் அறிவாமிக்கு பிராரத்தம் வேண்டாத படியினாலும் பேசுகின்றவோக்தானே ஒருவாயே லட்சணபத்தில பதினோராவது பாட்டு அது வரைக்கும் சச்சித்தானந்தத்தை விளக்கினார் கர்மங்களை விளக்கினார் அப்புறம் சஞ்சிதம் ஆகாமியம் பிராரத்தம் அந்த கிரமத்தை கொண்டு போறார் ஆக மாயை மாயா காரியங்கள் எல்லாம் அந்த கோலித பலனம் அடைந்து இப்படி எல்லாம் செயல்படுகின்றன என்பது கருத்து எத்தனை விதமான பரணம் அடைந்தாலும் கூட அதிஷ்டானம் எந்தவிதம் மாறுதல் அடைகிறது இல்லை என்கிறது தான் சொல்கிறார் ஒரு வசு இருக்கு அந்த வசு தான் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாயும் அதிஷ்டானமாயும் இருந்து கொண்டு செயல்படுவதற்கு காரணமாயும் இருக்கிறதுன்னு சொல்கிறார் அத்வைதம் இதுதான் ரெண்டும் வயஷானம் ஒன்று தான் மற்றபடிக்கு ஆரோக்கியம்ங்கிறதெல்லாம் வெறும் தோற்றம் தான் பின்னவா நடக்குதுன்னு சொன்னா அந்த பிரம்ம சன்னிதான விசேஷத்தினால பரிணாமடிவுக்கு யோகத்தை தெரியும் அசைவு தன்மை காந்தி மின்னால் சேட்டிக்கிற மாதிரி அந்த சேட்டையை ஒழுங்குபடுத்தி அது வகைப்படுத்துறது அந்த சம்பந்தம் என்று சொல்ல ஈஸ்வரனுடைய வேலை அதான் இஷ்டம் சேர்ந்திருக்க ஈஸ்வரன் ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அந்த பிரதிமத்துக்கு அவர் ஆற்றல் இருக்கு அது எப்படி வந்தது அது பிரமத்தின் ஆற்றல் தான் அது பிரம்மத்தின் ஆற்றல் மாயா சம்பந்தம் இல்லாத மாதிரி அடங்கியிருக்கு சம்பந்தம் ஏற்படும் போது அது சம்பந்தம் என்று சொல்லக்கூடிய பிரதிமம் இருக்கு எவ்வளவு பிரம்மத்தின் ஆற்றல்களுக்கு அவ்வளவு நித்தியம் போரணம் என்பது இது சுருக்கமான இலக்கணம் அப்புறமா பெருக்கமான விளக்கங்கள் போயிட்டே இருக்கு அதுதான் திரும்பி திரும்ப சொல்றதுதான் எந்த ரூபத்தில் பார்த்தாலும் அந்த பிரமமானது இந்த மாய மாயா காரியங்களை ஆட்டி படைக்கூடிய சாமர் சொல்லு அப்படிங்கள அப்படிப்பட்ட ஆட்டி படைக்கிறது எது அப்படின்னு சொன்னா எவன் எதுன்னு கேக்குறான் அவன் தான் அந்த ஆத்மா குடசன் குடசனே பிரம பிரமே கோடசன் குடசனே பிரமே வேற இல்லை அப்போ அது இப்படி சிந்தனை பண்ணாக்கா ஒத்து போவான்னா சுருதி உண்டு யுக்கு பொருந்தது அனுபவத்திலும் பார்க்கலாம் அனுபவத்தில் சுழித்தி விழுந்த எந்த சச்சியானந்த வடிவமும் அதே ஜாக்கிரதை அவசையாக இருக்கு இந்த உலகம் பூரா விளக்குது அதே போல ஒடுக்கம் பெறுது தோற்றம் ஒடுக்கிறதுக்கு காரணமாயிருக்கிறது அது ஆதாரமாயிருக்கு அந்த அறிவு தான் அத்தகைய அந்த அதிர்ஷ்ட சேதனத்துக்கு எல்லா வித ஆற்றலும் இருக்கு அதுவே அகர்த்தா இருக்க முடியுது கருத்தாவா இருக்க முடியுது சாட்சியா இருக்க முடியுது சாட்சியமா இருக்கு அதுவே சாட்சியமா இருக்குமா இருக்கு ஞான காலத்துல சாட்சியா இருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை அந்த ஒன்றுக்கே பொருந்தும் என்பதுதான் லட்சணும் திருமதி சொல்றதுதான் அதனால தான் ஒன்றே ஒன்று தான் இரண்டாவது சங்கோசி சாஹி உடையவன் மனம் விரியும் போது இவனு மனம் சுருங்கும் போது சங்கோசிகாசு ஒரு பகுதி ஒரு தொழில் அதுக்கு அந்த குணம் பூரா உண்டு சிறுசு பரிசை தவிர மாய்க்கு எந்த எல்லா குணங்களும் அந்த குணம் அத்தனை அதனாலதான் ஜீவன் ஆட்டப்படுறது நான் பெரியவஞ்சாலே போறதுதான் அப்புறம் அடங்கி போகுது செல்லல செல்லாது அந்த ஈஸ்வரனுடைய அம்சம் ஜீவனுக்கு உண்டு ஜீவன் எப்படி பஞ்சகருத்தியமோ அப்படி ஈஸ்வரன் பஞ்சகருத்தியமோ அப்படி ஜீவனும் பஞ்சகரத்தியம் செய்யறான் அவனுக்கு உண்டு ஆனா சுதந்திரம் கிடையாது கர்மத்துக்கு கட்டிப்பட்டு இருக்கணும் அவருக்கும் கர்மத்துக்கு கட்டிப்பட்டு தான் ஈஸ்வரன் அந்த ஈஸ்வருடைய அங்கங்கள் தான் உறுப்புகள் தான் காரிபிரமங்கள் எல்லாம் கை கால் முக்கு மாதிரி அதுதான் மதவாதிகள் எங்கள் சாமி பறிச்சு உங்கள் சாமி செய் மதவாதிகள் அவங்க கொள்கை அப்படி அப்படிங்கிறான் ஆகவே அத்வைத விளக்கத்தினால ஒரு பிரம்மம் மயில் சம்மந்தம் ஏற்படும் போது அதில் ஆற்றல் போல வெளிப்படுது சம்மந்த இல்லாசை அடங்கி போகுது அந்த ஆற்றல் சம்பந்தத்தின் மூலமாக சம்பந்தம்னா பிரதிமம் அர்த்தம் பிரதிபத்தின் மூலமாக வெளிப்படுது அது கூடசன் அளவுக்கு இந்த மனம் வலைபட்டு இருக்கு கூடசன் மனம் எந்த அளவுக்கு செய்தோ அது கூடசன் பேரு அந்த கோடசனுடைய சன்னிதான விஷயத்தினால மனஞ்சேட்டிக்குது மனஞ்சேட்டி செயல்படுது அதில் சம்பந்தப்பட்ட ஜீவன் தான் செயல்படுறான் ஆனா இவ்வளோக்கே சொல்லுங்க பிரதிபிக்கிறது தெரியுது செவ்வாய்க்கு உபாதி அஞ்ஞானத்தை பிரதிமிக்கிறதுனால கலைஞர் போய்க்கணும் மல்ல ஜலம் போலன்னு சொன்னார் சுற்றுஜலம் போல சுஜம் போல சுலட்சணமாக பிரதிபிக்கும் சொல்ற கட்டப்பாடத்துல இவன் மல்ல ஜலம் போல பிரதிபிக்கணும் அதனால இவனுக்கு கலக்கம் தெரியுது உண்மை சுரப்பம் மறைபடுது மறைபடுறதுனால பந்தது பந்தமோச்சத்து எனக்கு தான் வந்தது பந்தமோட்சத்துக்கு காரணம் அவிச்சாரதிசை விளங்காதுதான் காரணம் அப்ப என்ன செய்யணும் அதான் அந்த காலம் சுத்தம் பண்ணணும் மண்ணும் சொல்றதுதான் சுத்தம் பண்ணும்போது விளங்குது ரஜவன கதவங்களை போயிட்டோம் போய்கிட்டவெல்லாம் சுத்த குணம் விளங்குது சத்து குணத்துல சுத்தம் ஆயிடுச்சு எல்லாம் விளங்குது அப்ப ஈஸ்வரனுக்குள்ள விளக்கம் இவனுக்கு ஏற்படுதுமதி அகந்த என்ன எனது அகந்த நான் எனதுன்னு சொல்லக்கூடிய பொருள் ஒன்னு இருந்தாலும் சொல்றதுக்கு எல்லாம் சொல்ல முடியுமா காலேஜ் எல்லாம் காலேஜில் எனதுன்னு சொல்லி வாராட முடியுமா இப்போது அகங்காரம் மமகாரம் எவ்வளவு பாருங்க இருக்கு இந்த மைன் சாமர்த்தியம் விசாரம் பண்ணதுனால நான் ஐசாணி சேச ஒண்ணே தான் எனதுங்கிற பதார்த்தம் இல்ல இல்ல காலேஜிலமா இருக்காங்க இடதுங்கிற பதார்த்தம் இல்லை ஆனா ரெண்டு பேரும் நான் இழந்து விட்டுட்டாங்க ஆனா ஒற்றுமை அப்படின்னு சொல்றது அது அந்த அடிப்படையில மத்தப்படிக்கு ஆற்றால ஈஸ்வரனுக்குள்ளே அதிகாரம் வேலை ஜீவனுக்குள்ளே அதிகாரம் வேலை அடிப்படையில் ஒண்ணுதான் கூடசை சைதன்யம் என்ன அறிவுன்னு அர்த்தம் சேதன சம்பந்தம் சைதன்யம் சேதனம் அறிவு அறிவோடு கூடியதுன்னு அர்த்தம் சம்பந்தம் கூட கூடசன அறிவுடிமா இருக்கும்னு அர்த்தம் கூட ஜடம் இல்ல அது அறிவு அறிவு குணம் அறிவே வடிவம் ஆஹ் வச்சுக்கிறதா எத்தனை வச்சிக்கலாம் எல்லா பிரமத்து குறுகேஸ் பேருதா கூட சைதன்யம் பதினோரா பாட்டு பிராரதத்தை சொல்ற பிராரத்த கர்மமாதால் சரீர நாசம் பெருமளவும் பிராரத்தம் எதுவரைக்கும் இருக்கும் அதுவரைக்கும் சரீரம் இயக்கம் பெறும் அப்புறம் நாசம் அடைஞ்சிடும் அதுவரைக்கும் வருகின்ற சுகதுக்கத்தை பிராரத்தம் சுண்ணிய பாவங்களை செயல்படுத்தும் அதனாலே சுகதுக்கங்கள் கொடுக்கும் ங்கோஷங்களுக்கும் ஐங்கோஷங்களுக்கு சுகத்துக்குள்ளே வந்தா பெரியமும் வெறுப்பும் அனுபவிக்கிறது ஐங்கோஷங்கள் மூலமாக தான் ஜீவன் அனுபவிக்கிறான் ஈனம் இல் குற்றம் இல்லாத இடுவில்லாத அந்நியமா இருப்பதாலே ஆத்மா அந்நியமா இருக்க சுக துக்கம் விருந்திருக்கின்ற சுகமும் துக்கமும் அவை புஷிக்கின்றோனாய் மேவாமையானும் ஆனால் ஆத்மா புஷிக்கின்ற தன்மை கிடையாது அறிவாம் எமக்கு அறிவே வடிவமா இருக்க எமக்கு பிராரத வேண்டாதபடியினாலும் அவள் சச்சாந்தபுரமாக எனக்கு பிராரத பிராரதத்துக்கு கட்டுப்படாத அதிஷ்டானமாக இருக்கும் போது பிராரத இருடத்தில கற்பிதமாக எனக்கு பிரார்த்தம் வேண்டாம் அதனாலே பேசுகின்ற அபோக்தா நாம் எனவே ஒருவாய் பிரார்த்தம் அங்கீகாரம் பண்ணாதான் போக்தா தன்மை அங்கீகாரம் பண்ணும் பிரார்த்த அங்கீகாரம் பண்ணாலும் அபோக்தா தான் அதனால அபோக்தா தன்மை சித்திக்கிறதுனாலே நான் அபோக்தா ஆக பிரார்த்தம் இல்லை நான் அபோக்தா இருக்கிறேன் ஆக அபோக்தாவுக்கு விளக்கம் இந்த பாட்டில இந்த அளவுக்கு சொல்லி முடிக்கிறார் அதனால நான் கர்த்தாவில் போக்த்தாவும் அக்த்தா பார்த்து கடைசியில் எஞ்சிருக்கிறது அதிசானம் ஆகிய பிரம்ம்தான் இருக்கிறது கண்டுபிடிக்கலாம் சாயந்திர சாஸ்திரம் சொல்லிடுவாங்க சிலர் பணமதாதி நவிள் வியாதியும் காரியணுவ <Sessing> தனுவாக்கு <Sessing> <Sessing> மூலதன்குறுதலாலும் இத்திருவிதரங்களும் தனிவினோக்கே ஜனிகாததாலும் அறிவாணி ஒரு நியாயமில்லா தென்மையால் நிருபாதி ஆகின்ற நாம் மிக தவறில் நிருபத்திரவனே நிருபத்திரவன் உபதிரவன் உபத்ரவன் அர்த்தம் நெருபிரவன் உபதிரவன் கஷ்டம்தான் ரொம்ப உபத்ரமா இருக்கப்பான்னு சொல்றேன் அந்த கஷ்டம் காய்ச்சல் வந்துருச்சு குடிர் வந்துருச்சு உபத்ரம் பட வேலை இருக்கு அப்படிங்கிறது வழக்கில் உள்ளு இது என்ன காரணத்து கொண்டும் ஆத்மாவுபம் கிடையாது இவர் உபத்ரம் அப்படின்னு சொல்லிவிடுக்கிறார் முதத்தோடு சேரம் எடுத்துக்கிட்டார் நனி மிகுதியாக வாத பித்த சிலற்பணம் இந்த சரீரமானது சர்ம உதிரம் மாஷம் சனாயி அச்சி மச்சேன்னு சொல்ல ஆறு தாதுக்களாலே அதாவது ஆறு பொருள்களால் நிரப்பப்பட்டிருந்தாலும் கூட ஆறு பொருட்களிலையும் சமப்படுத்துறது மூன்று பாதத்தில் சிலம் அதாவது உஷ்ணம் பாதம் காற்று சிலம் சேதலம் மூணும் சமமா இருந்தா ஆரோக்கியம் சம அன ஆரோக்கியம் அதான் வியாதிகளுக்கு காரணமே அதான் டாக்டர்கள்லாம் நாடி பார்க்கறது அதுதான் மூணு நாடிகள் தான் பத்தி பார்ப்பாங்க அது சில பணம் அது ஆதி வியாதியம் வியாதிகள் அப்புறம் சளி படிச்சுட்டா உறிஞ்சிக்கிறது சில பேர்கள் அந்த மந்திரிச்சு போட்டு அது நலியும்பாங்க சூடு உடம்புல சூடு அதிகமாக போயிரும் மிடி சோம்பல் உயிரா பீடை இதெல்லாம் தூளை செய்யறதுக்குள்ள பீடை தான் தோலை தனும் நண்ணும் அல்லாது நன்னரும் அழாது தூக்க தனிவனுக்கு இழந்தாலும் இதெல்லாம் தோளை செய்யறதுக்கு தான் உள்ள நோய்கள் எல்லாம் தோல்ச்சி முறையே கிடையாது இது இது விசாரம் சுரி சொல்லுது யுக்தி அனுபவத்துக்கும் பார்த்துக்கணும் மயக்கம் பெரிய மயக்கம் வந்துருச்சு குரோதம் வெறுப்பு காமம் ஆசை லோபம் சுருங்கியமனம் அப்புறம் லஜை வெக்கம் இது வந்து மனதின் காரியம் ஒரு ஊமை சார் செவுடு இதெல்லாம் ஞானேந்திரிகள் காரியம் இதெல்லாம் தான் சேர்த்துக்கணும் முதலானே முதலான ஜூரம் இதெல்லாம் ஜுரம்னா வியாதி ஜூரமே சூக்க தனிவனு கன்றி மூலத்தனிவனுக்கு இல்லாததாலுமே இது தூக்கும சேரத்துக்குத்தான் உண்டாகம் காம குலோதங்கள் இதெல்லாம் மூலதான தனுவாக்கும் காரியத்தனு காரி தான தூளை சூச்சி சேர்ந்து காரி சரி பேர் காரிய தனுவாக்கும் காக்கு சுரமும் ரெண்டுக்கு வரக்கூடிய ஜரங்கள் இருக்கு நினைவே அதாவது வாழ வித சில முதலானதா ஜாரம் தூளை செய்கிறதுக்கும் காம குரவாதிகள் விவகாரங்கள் இவையெல்லாம் ரெண்டும் சேர்ந்து மூலதனவுக்கு உறுதலாலும் இந்த துறவம் மூலதனுக்கு இருக்க இது வந்து பொருந்தது அது எப்படி பொருந்தது அப்படின்னு சொன்னா வாசம் அதிகமாக பொறுந்தது வேற ஒன்றும் நேரடியும் பிறந்தது இல்லை வாசனை அப்படி சேர்ந்ததுனால ரொம்ப கஷ்டமா இருந்தா பரவாயில்லை அயல் ஜீவனுக்கே ஜனியாததாலும் மூன்று சரீரங்கள்ல இருக்கின்ற சுரங்கள் இருக்கின்றனவே அன்னியமா இருக்கிறதா ஜீவன் பரிஜம்பம் அவனுக்கே கிடையாது அதேபடி கொதிக்கிற தண்ணியில பிரதி சூரிய பிரதிம்தோட்டுறது தோற்றதுனால அது பிரதிம கொதிக்கிறது இல்லை தண்ணி தான் கொதிக்குது ஏன் அப்படின்னு சொன்னா தண்ணிக்கு தான் கொதிப்பு சூடிய ஒழிய பிரதிமன்றத்துக்கு ஒண்ணு கிடையாது அது உண்டாத்தான் அப்படி போல இந்த மூன்று துரங்களும் இருந்தாலும் கூட இதுக்கு வெறும் தோற்றமாத்திரமாக சம்பந்தப்பட்டிருக்கிற சம்பந்தத்துக்கு கிடையவே கிடையாது ஜீவனுக்கே ஜனியாத அறிவாம் நமக்கு அறிவடி மாறிக்கின்ற ஆத்மாவுக்கு வர நியாயம் இல்லாத தன்மையால் எங்க இருக்கு சாதாரணமா ஆடி காத்துல அம்மியா பஞ்சா பறக்குதான் அப்புறம் கொலைகள் பறக்கணும் அப்படி போல இது இவனுக்கே இல்லை அப்படியே இவனுக்கு எங்க அதிஷ்டான வரப்போகுது அதனால நிரு உபாதி ஆகின்ற நாம் உபாதி கிடையாது மிக தவறில் சிறிது கூட தவறில்லாத நிர் உபத்வன் நிருபத்ரவனாம் அப்படின்னு நோயே கிடையாது இந்த விசாரம் இந்த ஞானம் திடமா இல்லாதனாலதான் ஐயோ வந்திருச்சி வந்துக்க போறோம் மேடு இருக்கு மே பிரதி இருக்கு அதே போல தண்ணீர் கலங்கு ஆடகுட தண்ணீரை பிரதிபிக்கிறது பிரதிபிது அடிக்குதான் இருக்கணும் பிரதி ஜீனுக்கே இல்ல அதிபத்துக்கும்பத்தில சுத்தமா இருக்கு மேல கண்ணாடி இருக்கிறதுனால தோற்றுறது பிம்பத்துக்கு ஒரே மாதிரிதான் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஞானம் தத்துவம் இதனால நீர் கிடையாது அபிமானம் தான் கிடையாது கிடையாது முதலாளி கிட்ட ஒருத்தர் குமஸ்தா இருக்காரு வச்சுக்கோங்க சம்பளம் வாங்குறதுனால அவட்ட கண்டுபிடிதான் இருக்கணும் நீ யாரை கிட்ட நீங்கிட்டீங்க அப்புறம் கண்டுபிடி இருக்கிறது சொல்லுவாங்களா அது முதலாளி கூட சம்பந்தம் கிடையாது அப்ப என்ன செய்யறது அது அய்மானம் தான் சம்பளம் இங்க சம்பளம் வாங்குறது சரி அந்த அயமானம் விட்டாக ஜீவன் முத்தன் பாரு இப்போது அய்மானம் இல்லாதான் அய்மானம் வந்து ஒரு தான் அது கூட நகை காண போக முடியும் கிடைக்கும் இல்லை காணா போச்சு நினைச்சிங்கன்னா கிடைச்சாங்க நினைக்கிறான் அவ்வளவுதான் பத்தாம் மகன் அப்படித்தான் பத்தாம் மகன் அவனே அடிச்சுட்டு போகவே இல்ல தன்னை விட்டுட்டு கொஞ்சம் அதே தான் அது எந்த உபதிரவம் அய்மானத்தினால மூணு சேர்த்துக்கு வரக்கூடிய உபதிரவங்களை எனக்கு வந்து எனக்கு வந்து எனக்கு வந்து எனக்கு வந்து சொல்றதுனால அவனுக்கு அய்மானம் இருக்கு அவர் பிறகு இருக்கு புண்ணியபானம் எல்லாம் தான் இருக்கும் பிறப்பிறப்பு சோழ சேர்த்து பிறப்பிப்பு சமாதின்னு பேரு சமாதி கூட வெளிவந்த பிறகு அதுல பழைய ஆக்கிரகம் இருக்கிறது இல்லை வருத்த விதை போல ஆயிடுது வருத்த விதைக்கு முடைக்கும் தன்மை இல்லை புச்சுக்கும் தன்மைதான் உண்டு அப்படி போல ஜீன் முத்த மனமானது அந்த ஸ்வரூபத்தில் ஒடுங்கி சமாளி இருந்து வெளிவரும் போது ஒறுக்கப்பட்டு விடுது வருத்த பிரார்த்தம் அது பெரிய உண்டாக்குறது இல்லை ஐமானவெல்லாம் சேர்த்து போகுது சாட்சி வாரணம் இருக்கு அதே பிறப்பில்லாத காரணம் அது வரைக்கும் அய்மா பிறப்பி படுத்திக்கிட்டு இருக்கிறது இறக்கிறது இல்லை பகர்தல் உரு தூங்கினவன் கையிற்றங்கும் பதார்த்தம் அது நீங்கி மிகத்தானே செல்லும் தகைமையுறமய மாதிரியான தகம் பஞ்சகோஷங்களால் மாவாக திகழ்தல் உறும் யம கயலாய் தோன்றி வேறாய் நின்று புறம்பே இறந்து நீங்களாலே திகழ்விழதாயிருக்கின்ற நாமே நித்தம் இனமிலா நிருளேபன் எனவே அப்படின்னா ஒட்டாதனு அர்த்தம் ஒற்றாதவன் ஒட்டாதம் லேபன் ஒட்டு போவன் நிருலேபன் ஒட்டாதம் லேபிள் சொல்ல கூட அந்த அர்த்தம் தான் ஓட்டது அர்த்தம் அதே தான் நிர்லேபம் ஒட்டாதது லேபர் இல்லையானு அர்த்தம் லேபர் இல்லை ஓட்டல பகர் ஒரு தூங்கினவன் கையில் தங்கும் பதார்த்தம் அது நீங்கி அதாவது சொல்ல நின்ற தூங்குறவன் கையில பதார்த்தம் வச்சு தூங்கினா கூட தூக்க வதிசா தானா விட்டுரும் ஏன் விடுதுன்னு சொன்னா இந்த மனமானது ஜாக்கிரவாசத்தில் உச்சி உள்ளங்கால் வரைக்கும் வியாபகமா இருந்து செயல்படுது அதனால மனச்செயல் பூர்ணமா இருக்கிறது எல்லா இந்திரும் செயல்படுகின்றன தூங்கும் போது உள்முகமாகி மனம் போயிடும் போகும்போது இந்திரியம் கூட்டிகிட்டுதான் போக முடியறதில்லே குழந்தைகள் கூட அந்த இந்திரியம் போறதுனால இந்திரியம் விட்டுற முடியும் கை பானிந்திரியம் அமைக்கிட்டு இருக்கு உள்ள போதா விட்டு முடிய அத மிக தானே செல்லும் அது தானாவே போயிரு எந்த மொழி தேவையில்லை தகைமை உரல் அதாவது அப்படி போல அப்படி தகுதி இருக்கு அப்படி உரல் போலையும் ஓமத்துரிமை நல்ல சொத்து வரும் உரல் அப்படின்னா போல தகை முறல் அப்படி போல அன்னமய மாதிரியான தகம் பஞ்ச கோஷங்கள் அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தம் சொல்லக்கூடிய பஞ்சகோஷங்கள் ஆன்மாவாக ஆன்மாகமன்னா ஆகாது நிகழ்ந்தவரும் எமக்கு அயலாய் தோண்டி விளங்குகின்ற எமக்கு அயலா தோகுது வேறாய் நின்று புறம்பாய் இருந்து கொண்டு புறம்பே இறந்து நீங்களாலே இறந்தும் நீங்களாலும் இறந்தனா செத்து போறதில்லை ஒடுங்கி நீங்க அர்த்தம் நீங்களால இழத்தம் சதா காலமும் ஈனா இழிவு இல்லாத நிருலேபன் என்னவே கொள்வாய் எதனோடும் ஒட்டுதல் இல்லாதவன் தெரிந்து கொள்வாய் அதிர் கையில பிடிச்ச பதார்த்தமானது எப்படி போகுது கை பிடித நாம் சோளத்தில் கை பிடிச்சிட்டே இந்த கை பிடிக்கிறது இல்ல உள்ள கை இருக்கு மன இந்திரியம் அதாவது மன விருத்தி வேணும் அந்த விருத்தியை போய் பானிந்திரியத்து செயற்படுது செயற்படும் போது பிராணன் இயக்கம் வேணும் இல்ல செய்யும்க்க வேணும் தோடு சேரம் வேணும் கை வேணும் இல்ல கை வேணும் கை கை மூலம் பிடிக்குது இவ்வளவு இருந்தா அந்த பொருளை பிடிக்கும் அப்படி பிடிக்கும் போது உள்ள போகும்போது எப்படி தோள சேரம் விட்டுட்டு ஜீவன் போறதுனால அந்த ஜீவன் போகும்போது மனசும் போகுது இந்திரியர்களும் போகுது அப்படியே விட்டுருக்கு கிடையாது அதனாலதான் உக்காந்து தூங்குறாங்க கீழே விழுந்ததுதான் நிரளையவன் ஆகவே ஆத்மாவுக்கு ஒட்டா தன்மை உண்டுங்கிறது இந்த முறையில் விளக்கிறான் அளவாயு பஞ்சகோசம் தன்னை தானாகும்படியும் அவற்றெண் வேறாய் கோஷத் தொடன் அகம் எனவே ஒருவாய் லட்சணாவிலே பதினாலாவது பாட்டு என்ற பாட்டுல நெருலேபன் என்று சொல்லி முடிச்சார் அதற்கு முதல்ல நிருபத்ரவன் இப்போது நிச்சம்பந்தன் சம்பந்தம் இல்லை என்பதற்காற்றார் பஞ்சகோஷம் தன்னை பஞ்சகோஷத்தின் அது தன் அசை தனக்கு புறம்பா இருக்கின்ற பஞ்சகோஷங்கள் அண்ணமையா பிராணமையா மனோமயா விஞ்ஞானமயம் ஆனந்தம் சொல்லக்கூடிய பஞ்சகோஷங்கள் தானாகும்படியாயும் தானா தானாவே ஆயிரணும் அதாவது ஜடமாயிருக்கின்ற அது சேதனமாகும் என்று அவற்றின் வேற ஞான உருவாகும் நம்மை நமக்கு வேறாய் அதற்கு அந்நியமாக அரிய வடிமார்க்க நம்மை அதற்கு வேறாய் அது ஜடமாயும் அதாவது நாம் சேதனம் அது ஜடம் ஜடமான வஸ்து சேதனமாகட்டும் ஜலமாகட்டும் என்று இப்படி ஒரு கோரிக்கை கோரிக்கை ஒரு கோரிக்கை வைத்துக் கொண்டு பொருந்திருக்கும்படியாக வேண்டும் என விரும்பி தவம் செய்தாலும் தவம் செய்தாலும் கூட ஈனாளால் ஆகாத படி இது இகழ்ச்சிக்கு விஷயமே இல்லையா இது நடக்க விஷயம் அல்ல இயல் சுபாவை அபரோச்சமக்கு எப்போதும் தானாகவே இருக்கின்ற ஆத்மாவாகிய தனக்கு எக்காலும் சந்திரகாணிகால எதிர்காலமாக முக்காலங்களும் ஜாக்கரசும் ஓனம் ஒரு கோஷ தொட அட்டதாலும் இழிவு பொருந்திய இந்த பஞ்சகோஷ கொஞ்சம் கூட கிடையாது நமக்கு இல்லாதனால ஒப்பில் சமானம் இல்லாத சம்பந்தவன் அர்த்தம் அகம் எனவே ஒரு வாழ் நான் என்று நிச்சயப்பாயாக இது ஒரு கோரிக்கை உலகத்தில தவம் செய்வதற்கு எத்தனையோ மார்க்கம் இருக்கு அதெல்லாம் நிறைவேறும் இந்தவும் செஞ்சாக்க எந்த ஈஸ்வரன் வந்து வர கொடுக்க மாட்டார அப்படிப்பட்ட தவங்கள் எப்படி சொல்லுங்க சேதனம் ஜடமோ பஞ்சகோஷங்கள் ஆத்மாவுடைய சேதத்தையும் பஞ்சகோஷத்துக்கு போகட்டும் பஞ்சகோசில் ஜடம் அது ஆத்மாவுக்கு வரட்டும் தவம் பண்ண நடக்காத என்ன அர்த்தம் மாறாதுன்னு அர்த்தம் அது ஜடத்திறனே மாறா சதனத்தையும் மாறாது அப்படி மாறாம சம்பந்தம் கிடையாது என்று அவ்வளோ ஜடமாக எதிர்மறையா சொல்லுவோம் சரணம் பண்ணா மாதிரி சதனம் ஆகாது அது மாறனா ஜடமா அது ஆகவே நீங்க வேற தவம் பண்ணிக்கோங்க அந்த கோரிக்கை நிறைவேறும் நிறைவேறா அடிப்பட்ட தவம் இருக்கு அதிஷ்டானத்தை மாத்த முடியுமா சரி ஜடமாக மாய முடியுமா என்னையும் அதனால ஒன்று கொண்டு சம்பந்தம் கிடையாது நிசம்பந்தம் அப்படின்னா நிசம்பந்தம் எங்க இருக்கு நாம்தான் நம்ம உண்மை சொல்றம் அதுக்கு அண்ணிமா நாம கிடையாது பிரமலுக்கு அடிமையா நாம இருக்க ஒரு போதும் கிடையாது அதனால நாம் எப்படி சம்பந்தம் ஆக முடியும் அப்படி ஒரு உலக விஷயங்கள் கூட புறப்பொருள் எல்லாம் மாறுதல் காட்டலாம் இது அகத்துதான் மாறுதல் பொருள் மாறுதல் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி மற்ற எல்லா விஷயங்களும் புறத்தே மாறுதல காண்டுறோம் பணக்காராவ நோயாளியா இருக்கேன் ஆரோக்கியா இருக்கேன் படிப்பாளி இருக்கேன் படிப்பு இல்லாமல் இருக்க புறத்தலாம் அகத்தே ஒரு ஏமாறுதான் நினைக்கிறது அஞ்ஞானம் அஞ்ஞானம் போய் மாறி என்று மாத்தி நான் ஞானியு நிச்சயம் மாறிட்டோம் இது மனசினுடைய காரியம்தான் வெயில காரியம் இல்லை தத்துவ ஞானம் வந்த பிறகு அவன் குண்டா இருக்கிறவன் ஒல்லியானாலும் ஆகலாம் அது உடம்பு பொறுத்து ஆனால் கருப்பா இருக்கிற உடம்பு சிவப்பாகாது சிவப்பு ஞானம் வந்து வருது சிவப்பு கருப்பாகாது எடை கூட கூடலாம் குறையலாம் அது நிறம வராது அதோட ரெண்டு கண்ணு ரெண்டு கண்ணுல இருக்கு மூணு கண்ணு வந்துடாது ஞானம் வந்து ஞானக்கிறாங்க நமக்கு வந்துடாது அது அவ்வளோதான் ரெண்டு மூக்கலயா இருக்கு மூணு நாலு வஞ்சு விடாது தான் இருக்கு ஞானம் வந்தாலும் அது மித்தை என்றும் மாற்றி ஆத்மா நித்தியம் என்றும் சுகம் என்றும் மாற்றி அமைக்கணும் மாற்றி அமைக்கிறது வெளியே கிடையாது வெளியில எது வேணா மாற்றி அமைக்கலாம் வீடு மாற்றலாம் உடையை மாற்றலாம் நோய் மாத்தலாம் மருந்து மாத்தலாம் எல்லாம் மாற்றலாம் இதை மாற்ற முடியாது உள்ளத்து விஷயம் இதெல்லாம் அதனால வெளியில யாருக்கும் தெரியாது ஆனாலும் சில அடையாளங்கள் கொண்டு தெரிஞ்சுக்கோங்க அவளைதான் என்ன மற்றவங்களும் தெரியாது அது கூட வேகம் எதாவது தெரியும் சச்சவசாலாவில்தான் கண்டுபிடிப்பானே மட்டும் கண்டுபிடிக்க முடியாது நாலாம் முந்தி ஞானியை பாட மக்கள் உணர முடியறதில்லை அதனால தான் அவங்க நாலாம் உடையவொடனே ஞானியை ஒத்துக்கிறதே இல்லை நம்மளை போகிறதா இருக்கான்னு நினைக்கிறேன் சித்துக்கள் காலிடம் அது பெரிய ஞானி என்றும் சித்து கொடுத்து என்றும் சொல்லுவாங்க ரெண்டும் சேர்த்துக்குவாங்க சித்திரந்தாங்க நான் அஞ்ஞானி தான் இருப்பான் சித்து மட்டும் இருந்தால் அஞ்ஞானி ஞானம் மட்டும் இருந்தால் சித்தி இல்லைன்னாலும் ஞானி ஒரு நிலை இருக்கு அந்த நிலை இது நடக்காது தவம் செஞ்சால் முடியாது அந்த இயல்பு அப்படியே தான் இருக்கு அதை நித்தி அவரோட்டம் சுபாசித்தமா இருக்கின்ற அவரோட்சம் மாறாது என்றான் கூட மற்றது விகாரமானால் உண்மை விகாரம் தோற்றுகள் போலிவதில் பகுதி தோற்றி அவை அழிவதற்கு மூலமாக யாமே சார் அகர்த்தாவாகிய கோடத்தனாகும் என்பதை விளக்க அதுக்கு விளக்கம் ஆற்று கொலன் அடைகளே கூடம் கொள்ளனா இடைக்கொள்ளையா கொல்லன் என்பது கொள்ளன் வந்தது கொல்லம்பட்டை அது பொற்கொள்ளன் அல்லது இரும்பு கொல்லன் சொல்லலாம் யார் ரெண்டு பேரும் கொள்ளல் தான் அடியில் பீடம் வச்சிருப்பாங்க இரும்பு பீடம் அதான் கோடமன்று பெயர் அதுக்கு ஆற்றுக்கோள் விவகாரங்கள் செய்யக்கூடிய குழல் கொள்ளனா கொல்லல் பொற்கல்லன் அல்லது இரும்பு கொல்லனா இருந்தாலும் சரி அடை கல்லே ஆதாரமாக இருக்கின்ற கல்லே கோடமன்று பெயர் மற்ற அசை அது என்ன பண்ணுவது அதிகாரம் ஆனாலும் அது விவகாரம் இல்லை அதிகாரம் மாதிரி அடைறதில்லை ஆனால் அயவிகாரம் தோன்றுதல் போல் தோற்றுதல் போல் அயம் என்ன இரும்பு அதில் அது மாதிரி அடையது தகுடு வைப்பான் அடி அடிச்சாக்க அது துண்டு துண்டாக போகும் ஆணி பண்ணலாம் நெட்டு பண்ணலாம் என்ன பண்ணுவான் அப்போ அந்த அயமானது இரும்பானது விகாரம் அடையுது அந்த பீடமோ விகாரமடைகிறது இல்லை இது திருஷ்டாந்தம் அப்படி போல அறிவதனில் பிரம்மஸ்வரூபத்தில் பகுதி மூலப்பகுதி ஈசன் அதாவது மூலப்பகுதியில் பிரதிபிமித்த ஈசன் துவித்த ஜகம் அதில் நானாவது காணக்கூடிய ஜகங்கள் ஜீவர் அதில் எழுபது பி எம்பத்தி நாலு லட்சம் ஜீவர்களுடைய ஜீவர்களும் உதித்து தோன்றி மரணமடைகிறதனாலும் தோற்றி அவை அழிவதற்கு மூலமாகி தோற்றி இருந்து அழிவதற்கு மூலமாக இருக்கு மூலம்னா ஆதாரமாக வருத்தபட்சம் ஒன்று வர்த்தகபாதானமாயிருக்க அப்படி வருத்தபாதமாகி சுயம்சித்தாயிருக்கின்ற நாம் சித்துத்தன்மை சுயமாக இருக்கிறோம் இருக்கின்ற நாம் ஆத்மாவாகிய நாம் அவற்றில் சாற்றும் பற்று அற்றுலாலும் சொல்லான் என்ற பற்றுக்கள் கிடையாது எப்படி அந்த பீடத்தில இரும்ப வச்சு அடிச்சு இரும்பும் பலவிதமா மாறு அடைந்தாலும் கூட ஆதாரமாக இருக்க இரும்பு ஆமா பீடம் இல்லையோ அப்படி போல நம்மிடத்திலே பிரமசுரமாக நம்மிடத்திலே நாமர் ஒரு பிரபஞ்சம் ஈஸ்வரன் ஜெகத்து ஜவுஜி வர்மன் சொல்லும் உபத்தியம் தத்துவம் தோற்றி நின்று அடிந்தாலும் ஆதாரமா இருக்கிற பிரமசெல்வம் அழிவதில்லை அழியாத காரணத்தினாலே மிகவும் நாமே முழுமையாக யாமே அதிஷ்டானமாகிய பிரமசுர்வமே சார் பொருந்திய கோடஸ்தன் ஆகும் எப்படி அகர்த்தா தான் அதனால கோடசன் கோடசன் சொல்றது காரணம் என்ன விகாரங்களுக்கு ஆதாரமா இருக்கும் அது விகாரம் அதுபோல நாமரு பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்சங்களுக்கு ஆதாரமா இருக்குன்றது ஒரு வஸ்து அது வஸ்து தான் பிரபஞ்சம் எந்த விகாரம் அடைஞ்சாலும் விகாரம் அடையறதில்லை ஏன் விகாரம் அடையதில்லை துல தான் கடாமல் தன்னை சார்ந்த பொருளை கெடுக்குது பிரமத்தை சொல்லும் போது ஜீவனவர் சொல்லும் போது கூட பேர் அது எப்படி அங்கே ஆதாரமாகிய பீடத்தில் இரும்பு வச்சு அடிக்கிற இடங்கள் மாறின அப்படி போல கோடசன் சொல்லக்கூடிய அதிஷ்டான ஜெயனமாகிய அதனிடத்தில் எண்ணெய் கூட்டங்கள் இருக்கின்றனவே போய் போய் மோதி மோதி வரும் அங்கே மோதல பரிணாம அடையாது அது பரணாமடைஞ்சு அது மோதும் மோதும்னா அதோட பிரகாச தன்மையினாலதான் இது வாரம் வந்து இப்படி மோதி மோதி வந்து ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான விருத்திகளாக பரிணாம அடைஞ்சாலும் கூட அந்த அதிஷ்டானம் சிறுது கூட மாதிரி அடைகிறது தன் தன்மை கெடுவதே இல்லை வேற்றுச் சொல்வமாக அதனாலே கூடசன் பெயர் ஆகவே எண்ணக்கூட்டங்கள் ஆகிய இவைகள் எவ்வளவுதான் அந்த ஆதாரமாகிய வசதி மோதி தினசரி வந்துக்கிட்டே இருந்தாலும் கூட அது எந்த விதமான மாது அடையிறது இல்லை அது கூடசன்னு பெயர் என்று சொல்லுங்க கூடம் என்றால் ரகசியம் அர்த்தம் உண்டு ரகசியம் என்பது கூடமான் கூடம் பெயர் கூடார்த்த தீபிக் போட்டிருக்காங்க ரகசிய அர்த்தமான அர்த்தம் அது போல இங்க அஞ்ஞானிகளுக்கு ரகசியமாகவும் அபியாசிகளுக்கு கொஞ்சம் ரகசியம் தெரிஞ்ச மாதிரியும் ஞானிகளுக்கு விளக்கமா இருக்கிறது ரகசியம் கூடம் என்றால் அரை என்று சொல்லப்படும் வீடு உள்ள அந்த ரெண்டாவது கூட மூணாவது கூட கோயில் மண்டலத்துல கூடம் தான் சொல்லுவாங்க மூணு கூட நாலு கூட பேர் வைப்பாங்க கூடம் ஒரு அறைக்கு கூடம் பேர் அது போல இங்க நான் சூழப்பட்ட ஒரு அறை இதெல்லாம் ஒரு அறையா வச்சுக்கிட்டோம்னா அது இடையிலே இருக்கின்ற வளைப்பட்ட சேதமான அது கூடம் என்று சொல்லப்படும் இருக்கிறது கோடசன் பேர் கோடசன் என்று சொன்னா இப்படியும் அர்த்தம் பண்றது உண்டு கோடம் என்றால் ஒரு அறை அரை பஞ்ச கோஷங்கள் தான் அல்லது அந்த கண்ணம் சரி அந்த கண்ணு கூடம் என்றால் அது இருக்கிறது கோடசன் பேர் அதனாலே வளைபெட்ட சாதனம் கூடசன் அதே போல இங்க ஒரு கோடம் என்ன சொல்றோம் கூடம் அறை அறை போல் இருப்பிலே அறை மாறுபடலாம் அந்த கூடசன் மாறமாட்டான் அது போல இங்கே இதன் மனம் ஆகிய அறை மாறலாம் அது இருக்கின்ற வலைபட்ட சாதனம் மாறுவதில்லை இப்படி ஒரு அர்த்தம் பண்றது உண்டு கோடசரன் சொன்னால் இப்படி சில வியாக்கியானம் பண்றது உண்டுகின்ற ஆன்மாவாய் தோன்றான் என்ற தேகம் ஜீவனுமே வேறு பெயர் பெற்று ஊனமிழ் புறம்பாகி தோன்றலாலும் உருமிவை கட்கப்பாலாய் நிறுவிக்கார ஆத்மானந்த பற்றி விளக்கிற இடம் ஆத்மானந்தம் என்று சொன்னா பச்சைபோசம் விசாரணை செய்யும் போது தள்ளிக்கிட்டே போனா எஞ்சிருக்கு ஏதோ அது ஆத்மானு அத்தகைய ஆத்மாவை கண்டுபிடிச்ச பிறகு மனம் ஒழுங்கினாக்க அது வரக்கூடிய ஆனந்தத்துக்கு ஆத்மானந்தார் நான் என்னும் என்று மானத்துக்கு இடமதாக நவிர்கின்ற மாணவன் அய்மானம் நான் என்று சொல்லக்கூடிய ஐமானத்துக்கு இடமா இருக்கிறது எது அது ஆன்மா ஆன்மாவாய் தோன்றான் என்ற எப்போதுமே நான் நான் என்று விவகாரம் அந்த நான் நான் என்று விவகாரம் பண்றது ஆத்மா கூறியதுதான் ஆனாலும் அந்த தத்துவ ஞானம் இல்லாத காரணத்தினாலே நாம் என்ன பண்றோம் முதல்ல மனைவி ஆத்மா அப்புறம் புத்ராத்மா அப்புறம் தேகாத்மா அப்புறம் பிராணாத்மா அப்புறம் கர்த்தாத்மா அப்புறம் அதிட்டாத்மா இப்படி கொண்டு போகிறோம் ஆக நம்முடைய உண்மை சுவரூபத்தை அறிவதில்லை அறிந்தபோது தான் ஆத்மாவுடைய உண்மை நிலை வரும் அதனால் இனமுறும் புத்திராதி ஆயி சொல்றதில்ல சேர்த்துக்கணும் தூள சூக்க இரு தேகம் தூள வேகத்தையும் நானும் சொல்கிறோம் சூட்ச்ம தேகத்தையே நானும் சொல்றோம் அப்படி சொல்லிட்டு இருக்கோம் எப்படி கண்டுபிடிக்க சொல்லு பார்ப்போம் விவகாரத்தில் நடந்துகிட்டு இருக்கு அது எந்த மாதிரி விவகாரம் நடந்தா நானும் கண்டுபிடிக்கிறது துணை சூட்சமத்தை நானும் பருத்தேன் நினைத்தேன் கட்டையே நட்டேன் கருப்புன்னு பிராமணன் சத்தியன்னு சொல்லுறதெல்லாம் எதிலு சொல்றோம் துள சேவை சொல்றேன் அப்புறம் என்ன ஏன் படிச்சுட்டு இருக்கா சொல்லிடுக்காபம் இல்லை தொழில் சேர்ந்தேன் பேசல சரி நான் பலவான் பல இல்லாதவன் நான் சுவாசித்தேன் சுவாசிக்கவில்லை பிராணமாய்கோசன் அப்புறம் என்ன பசிக்குது பசிக்கலை அபானவாய் பலம் இல்லை பலம் இருக்கு அது ஆணவாயு என்ன வாய்க்கு இல்லையா அப்புறம் நான் போனேன் வந்தேன் பேசினேன் உலகிலங்கழித்தேன் கொடுத்தேன் இதெல்லாம் எந்த விஷயம் சரி இருந்தான் அப்புறம் நான் சிந்தித்தேன் நான் நிச்சயித்தேன் நான் சிந்தித்தேன் அப்புறம் அபிமானித்தேன் அந்த கண தர்மம் சூச்சி மாதிரி இருந்தேன் அப்புறம் கண்டேன் கேட்டேன் சொட்டேன் போகித்தேன் இது இல்லையா சரி இருந்தான் இப்படிதான் விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காம இல்லையா இருக்காங்க நடைமுறை இந்த மாதிரி விவரம் பண்ணிட்டு வந்தா அப்ப நான் சொல்றது இல்லாதனால தானே வளருதே மறந்ததுனால தானே வந்தது வம்பு ஆத்மா மறக்கலாம் வருமா வேறுபர் பெற்று அதே ஜீவன் வேறுபெயர் பெற்று ஊனமில் தன் புறம்பாகி என்ன செய்யறான் வேறு பெயர் பெற்று இது சரீரம் இது இந்திரியங்கள் இது பிராணாதிகள் இது கர்மேந்திரியங்கள் தன் புறம்பாகி தனக்கு அந்நியமாக அந்நியம் போச்சு ஒரு தனித்தினா சொல்றோம் தோன்றலாலும் உறும் இவைகளுக்கு அப்பாலாய் இப்படி பொருந்திருக்கின்றவர்களுக்கு எல்லாம் வேறாய் நிருவிகார ஞான கண பிர வேறாய் எப்படி இருக்கும் நெருவிகாரம் கிடையாது வடிமா இருக்கும் பிரம்மதம் தானாம் தானும் அது பிரம்மசுரமாக தான் வேறாய் நன்னாதாலம் அதுக்கு அன்னிமா இல்லை அதான் நாம் ஆத்மாவாகும்